எல்லாம் செயல் கூடும் என் ஞான எல்லாம் வல்ல அந்த ஏத்தி அரகர நம பார்வதி பதையே மகாதே கோபிகாரமண கோந்த வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வில்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் கிருஷ்ணன் தூதி என்ற தலைப்பிலே பேசுவதற்கு விராட நாட்டிலே விராடன் மகள் திருக்கல்யாணம் முடிந்த பிறகு பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணரோடி பலராம சக்கரவர்த்தியோடி சாத்திகை ஆழ்வாரோடி பல மன்னர்களோடி துரியோனத்திலே நாடி கேட்பது பற்றி ஆலோசனை நடத்தினார்கள் பலராமர் ஆலோசனை சொல்றார் அப்பா தர்மராஜா சூதாட்டத்திலே இழந்த செல்வத்தை எப்படி போய் மறுபடியும் கேட்பது தோற்றவன் இழந்த செல்வத்தை கேட்பது நியாயமில்லை அந்த ராஜ்யன் துரியோதனுக்கு மட்டுமே சொந்தம் சாத்தகி ஆழ்வார்கள் கோபம் அண்ணா உங்களுக்கு அறிவு கட்டிட்டு பதிமூன்று ஆண்டுகள் கழித்து வந்தவருக்கு ராஜ்யன் தருவதாக பெரியோர் முன்னிலையிலே துரியோதன ஒப்புக்கொண்டிருக்கிறான் துரியோதன உங்கள் மாப்பிள்ளை என்ற காரணத்தினாலே அவன் பக்கம் பேசுகிறீர்களா பலராமருக்கு கோபம் வந்தது சாத்தகி பேசாமல் இது பகவான் கிருஷ்ணர் பார்த்தார் அண்ணா தம்பி சாத்திகி சண்டை பாண்டவருக்கும் கௌரவருக்கும் தானே நீங்களேன் மோதிக்கொள்கிறீர்கள் பேசாமல் இருங்கள் அப்பா தருமராஜா முதல்ல துரியோதன மனசில் இருக்கிற கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யாரையாவது பெரியவர்களை அனுப்பி துரியோதனன் மனக்கருத்தை தெரிந்து எனக்கு துவாரகாபுரில் செய்தி அனுப்பும் மற்றவற்றை பிறகு பேசலாம் சபை கலைந்தது தருமராஜா உலக மகா முனிவர் பாஞ்சால சபையிலே பல ஆண்டுகள் புரோகிதராக பணியாற்றினவர் அந்த மகானை கூப்பிட்டு சுவாமி அத்தினாபுரி போய் எங்கள் சார்பாக துரிய நாடு கட்டு வாருங்கள் அந்த உலக முனிவர் அத்தினாபுரி துரியோதன சபைக்கு வருகிறார் உரிய மரியாதை தருகிறான் துரியோதனை வரவேற்று ஆசனம் போட்டான் வந்த செய்தியை பேசுங்கள் என்றான் ஆண்டு அப்பா பன்னெண்டு ஆண்டு கால வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாத காலமாய் வாழ்கிற மறைந்து வாழ்கிற பதிமூன்று ஆண்டு காலமும் கழித்து பாண்டவர் வெளிப்பட்டார்கள் அவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிவிட்டார்கள் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து வந்தார் ராஜ்யம் தருவதா நீ சொல்லி இருந்த உன் சொல்லை நீ காப்பாற்றுவது சாலச்சரந்து என்று பேச்சு தொடங்கினார் உலக சொன்ன சுவாமின் பாண்ட இல்லை அரசுர்களுக்கு உரியது நானே வீரன் பாண்டவர் வீரம் இல்லாதவர்கள் நாடாண்டவர் நாடே காடாண்டவர் காடே இந்த செய்தி துரியோதனன் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே விதிராழ்வாருக்கு கோபம் துரியோதனா என்ன பேசுகிறாய் பெரியோர்கள் அத்தனை பேரை முன்னே வைத்துக் கொண்டு ஒப்பந்தம் செய்துவிட்டு சொல்த்த வருவதா கோபித்து பாண்டவர்கள் சண்டைக்கு வருவார்களானால் உன் ராஜ்யமும் இந்த நாடும் நாசமடையும் துருணாச்சாரி கிருபரும் சொன்னார்கள் சண்டையை வைத்துவிடாதே துரியோதனா பீமர்ஜனனும் அர்ஜுனனும் கோபித்து வருவார்களானால் நாம் யாருமே இங்கு இணையில்லை அதே கருத்தை பீஷ்மர் வலியுறுத்தினார் உன் மகனுக்கு சொல் அஜுனன் ஒருவன் பாசுபதாசரத்தை எடுத்துக்கொண்டு வந்து மோதுவானால் நம் யாராலும் வெற்றி பெற முடியாது ரொம்ப நல்லவர்கள் ரொம்ப ரொம்ப கட்டவனாகிறவனுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது தன் பேச்சை கேட்காத துரியோதனை அறிவுரை சொல்றதே அதிக நாட்களுக்கு முன்னே பீட்மா சாரி நிறுத்திட்டார் துரியோதனி ஏதாவது அறிவியல் சொல்லணும்னா அவன் தகப்பனார் திருதராட்ட மகாராஜ கிட்டத்தான் சொல்லுவார் அந்த அரசன் கிட்ட சொன்னார் பேசாமல் கொடுத்து விட சொல்ற கர்ணன் கோபித்தார் பேசாமல் இருங்கள் எப்பொழுது பார்த்தாலும் அர்ஜுனன் பாசுபதாஸ்தரம் அர்ஜுனன் பாசுபதாஸ்தரம் எட்நூத்தி ஆண்டுகால வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதித்து விட்டீர்கள் பரசுராமர் வென்றதை தவிர உங்களால் அர்ஜுனனை வெற்றி பெற முடியாது உங்களை வயசாயிட்டது என்னால் வெற்றி பெற முடியாதா பேசாமல் இருங்கள் கருணா நீ பெரிய வளைத்து பாஞ்சாலியும் மணந்து விட்டாய் அதன்பிறகு திருக்கல்யாணம் பாஞ்சாலி முடித்த பிறகு சண்டை வந்தது அந்த சண்டையிலேயும் நீ பாண்டவரை வெற்றி பெற்று விட்டாய் வனத்திலே அவமானப்படுகிற பொழுது துரியோதன அவமானப்படுகிற பொழுது அங்கேயும் நீ கந்தர்வனை வெற்றி பெற்று விட்டாய் விராட நாட்டிலே ஒரு சிறுவன் தேர்வாட்ட அர்ஜுன பெருமான் ஒருவன் வந்து நம்மை அத்தனை பேரையும் அடித்து துரத்தியனானே அங்கும் பார்த்தியன் உன் வீரத்தை என்று வஞ்சக புகழ்ச்சியாக கேலி செய்தார் கர்ணனை கேலி செய்த உடனே துரியோதனுக்கு கோபம் திட்ட பேசாமல் இருங்கள் இதற்கு மேல் அண்ணனை ஒரு வார்த்தை செல்லாதீர்கள் முனிவரை நீங்கள் புறப்படுங்கள் நீங்கள் இருப்பதனாலேதான் இத்தனை பிரச்சனையும் நான் நாடுகொடுப்பதில்லை உறுதியாக இறுதியார முடிவாக இருக்கிறேன் பாண்டவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படியானால் அவர்கள் சண்டைக்கு வருவார்கள் தயாரா மோதி பார்க்கட்டும் நான் தயார் இந்த செய்தியோடு அந்த உலக மகா பாண்டவரை வந்து சந்திக்கிறார் துரியோதன மனக்கருத்தை தருமருக்கு தெரிவித்துடனே தர்மராஜா சொன்னார் நீங்க போய் பகவான் கிட்ட கிருஷ்ணர் கிட்ட துவாரகாபுரியில் இந்த செய்தியை சொல்லிடுங்க இந்த சாமியார் போய் பகவான் கிட்ட சொன்னவுடனே அர்ஜுனனை அனுப்பி என்னை படைத்துணைக்கு கூப்பிடுற மாதிரி அழைக்க சொல்லுனார் பகவான் உலகர் மூலமா இது எரிந்த தர்மராஜா அர்ஜுனனை அனுப்பி சண்டை வந்தால் பகவானின் நம் படைக்கு துணையாக இருக்க அழைத்துவார் இதே நேரத்தில் துரியோதனை அங்கு இரவு துராலோசனை போட்டான் பகல்ல பெரிய பேச கேட்கல ராத்திரியில் கேட்கிறான் தாத்தா சண்டை வருமானால் நானே வெற்றி பெற வேண்டும் உங்களுக்கு நான்கு தலைமுறை அனுபவம் இருக்கிறது சொல்லுங்கள் துரியோதனா எவ்வளவுதான் படைபலம் இருந்தாலும் படைபலத்தை வைத்து வெற்றி பெற முடியாது தெய்வ சகாயம் வேண்டும் பகவான் கிருஷ்ணர் உறவின் முறையாலே பாண்டவருக்கும் தாய் மாமன் உங்களுக்கும் தான் மாமன் முறை பகவானை போய் அழைத்துவா பகவான் வருவதாக சம்மதித்து விட்டால் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் துரியோதனனும் புறப்பட்டான் அர்ஜுனனும் புறப்பட்டாரு ரெண்டு பேரும் இன்றைக்கு வருவார்கள் வந்தா என்னுடைய அனுமதி கொழுக்காமலேயே நேரா உள்ள விடுன்னு பகவான் வாட்சிமேன் கிட்ட சொன்னார் சொல்லிட்டு போய் பகவான் படுத்து உறங்குற மாதிரி ஒரு பாவனை பண்றார் இந்த துரியோதனம் வருகிற பொழுது ஒரு சகுனம் தெரிவதாக நூலாசிரியர் எழுதுகிறார் பாண்டவன் தங்கால் படத்துடையாக மாட்ட நீ வருணும் எங்கள் எழிலுடை எழிலே வண்ணவது தங்கல்லால் படத்துணையாக மாட்ட மீண்டினி பாத என்றேன்மதி குருமி தோறும் காந்தகுபாதாக ஆடையே கைகளால் தடுப்ப போன்றே துரியோதனன் வருகிற பொழுது சகுனம் தெரிகிறது கொடிகளெல்லாம் தோரையா புரிய இருக்கிற கொடிகளெல்லாம் அசைகிறது துரியோதனா வராதே வராதே நீ வந்தாலும் காலத்தை தான் வீணாக்குகிறாயி தவறு உனக்கு துணையாக வரமாட்டார் அவர் யாரு துணையா போவாராம் பாண்டவரி சகாயனாவான் காட்டி மாற்றி அடிக்கிற பொழுது நீ திரும்பிப்போ திரும்பிப்போ என்று சொல்வது போல இருக்கிறதாம் சகுனம் துரியோதனுக்கு காட்டுகிறதை துரியோதனின் கவன இல்லை இந்த வாயில் காப்பாற்றத்திலே துரியோதனன் முதல்ல வர்றான் பகவான் இருக்கிறாரா உள்ள இருக்கிறார் போங்க பகவான் துரியோதனை பார்த்துடனே இரண்டு கண்களையும் கெட்டியா மூடினார் பகவானுக்கு உறக்கம் இல்லை பகவான் உறங்கினா உலகம் என்ன ஆகும் பகவானு ரூபமே லேதுன்னா ஆதிசங்கரர் உருவமில்லாதவன் இறைவன் நம்முடைய மனசில் நிலை நிற்பதற்காக உருவ வழிபாடு செய்கிறோம் பகவான் பள்ளி கொண்டிருக்கிற இடத்திலே தலைப்பக்கம் ஒரு ஆசனம் கால் பக்கம் ஒரு ஆசனர் இது இறைவன் எழுந்த பிறகு நாம விஷயத்தை சொல்லலாம் என்று தலைப்பக்கம் ஆசனம் உட்கார்ந்தானா நம்ம கால் பக்கம் உட்கார்ந்தா கௌரவம் குறைவாயிடும் என்னதான் பகவான் நாட்டிக அதிபதி பேரரசன் ராஜாஜி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜ கோலாகல கம்பீரன் மாமன்னன் நான் சக்கரவர்த்தி என்ற போய் அமர்ந்தான் தலை கண்ணத்தோட போய் உக்கார் ஒரு மாசத்தில் தலையில்லாத செய்த பகவான் பட்டின்கிறார் கொஞ்ச நேரம் கழிந்து அர்ஜுன பெருமாள் வந்தார் வாயில் காப்பாலம் அழிவிட்டான் பகவான் உறக்கத்திலே இருக்கிற நிகழ்ச்சி அர்ஜுனன் பார்த்தார் பகவான் கால் பக்கம் நிற்கலாமே என்று இறைவனுடைய திருவடியை தொற்று வணங்கினார் இதுவரைக்குமே இவன் வரவில்லையே என்றுதான் பார்த்திருந்தாராம் பகவான் வந்தியில்துயில் புரிந்த அண்ணல் இன்னும் அர்ஜுனன் வரலியே அர்ஜுனன் வரலே அப்படிதான் படித்து நின்றார் அவர் ஆகினால பகவான் உறங்கி எழுந்திருப்பது போல இயல்பா எழுந்திருக்கிற மாதிரி எழுந்தார் அர்ஜுனா எப்ப வந்தேன் மாமா இப்பதான் வந்தேன் எல்லாரும் எல்லாம் கேட்டு மாமா பகவான் அதிர்ந்து திரும்பி பார்த்தார் துரியோதனம் துரியோதனம்னா எப்ப வந்தேன் நான் தான் மாமா முதல்ல வந்தேன் முதல்ல வந்து எங்கிட்ட பேசாம இரண்டாவது வந்து அர்ஜுனன் கிட்ட சக்கரவர்த்தி மாமன்னா துரியோதன பேரரசே நீங்களா என்னை பார்க்க எவ்வளவு தொலைவு வந்தீர்கள் ஒரு ஒரு தூதுவனை விட்டு இருந்தா நான் அங்கு ஓடி வந்திருப்பனே என்று பகவான் எழுந்து நர்தன ஆடுறாரு துரியோதனனை பாராட்டாரு அளவு கடந்து பேசுறார் ஏன் அவனை ஏமாற்றி அனுப்ப போறார் பகவானை ஏமாத்திட்டார் என்ற செய்தி அவனை தெரியக்கூடாது அதனாலே புகழ்ந்து பேசினார் இரண்டு பேரையுமே பகவான் அருகில் அமர் வைத்துக் கொண்டு இரண்டு பேரும் வந்த செய்தியை சொல்லுங்கள் ஒரே சமயத்தில் சொன்னாங்களாம் போர் என்று ஏற்படுமானால் எங்கள் பக்கம் துணைக்குவாருங்கள் எங்கள் பக்கம் துணைக்குவாரீங்கள் அப்ப பகவான் சொல்றார் துரியோதன்கிட்ட துரியோதன நீ யார் இந்த பாண்டவர் யார் நீ எங்க வீட்டு மாப்பிள்ளா எங்க அண்ணா மகள் பானுமதி உங்களுக்கு திருக்கல்யாணம் செய்து கொடுத்திருக்கிறோம் அண்ணாம என்ன என் மிண்ட பஞ்ச பனாதிகள் அண்ணே உன்பக்கம் துணை வர போறார் அவர் விரோதமா நான் பாண்டர் பக்கம் செல்ல முடியுமா எங்களுடைய யாதவர் படை ஒரு குரோணி படை உனக்கே துணையாக வர தயாராக இருக்கிறது துரியோதனம் தலைவன் யாதவர் படை தலைவன் கருத உனக்கே யுத்தத்துக்கு துணையாக வரப்போகிறார் ஒரு லட்சம் பேர் என்று தொடர்ந்து மகிழ்ச்சி கடலிலே மூழ்கினான் துரியோதனா தர்மர் பக்கம் வர்றதா நான் ஏற்கனவே தர்மர் கிட்ட வாக்கு கொடுத்திருக்கிறேன் அதனால நான் மட்டும் அர்ஜுனனுக்கு தேர்மட்டும் என்று அனுமதி காட்டார் என்ன சொல்லி அடைத்து வரும்படி வெற்றி பெற முடியும் என்ன பார்த்தான் கூட்டம் பார்த்தான் நீங்க அர்ஜுனனுக்கு தேர் பற்றி ஆட்சேபனை இல்லை ஆயுதம் எடுத்து சண்டை செய்யாமல் இருந்தால் மகிழ்ச்சி தான் அப்படியே துரியோதனை மகிழ்ச்சி அர்ஜுனன் காதல பகவான் காட்டாரான் என்டாப்பா ஆயுதம் எடுத்து சந்தை பண்ணாம நான் மட்டும் வந்து தேர்வோட்டி உனக்கு என்னடா சாதனை பண்ண போறேன் அண்டவனி நீங்கள் மட்டும் என் பக்கத்தில் தேர்ஓட்டினால் என் பக்கத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் உலகமே எதிர்த்தாலும் வெற்றி பெறுவேன் இது அர்ஜுனன் வைத்த நம்பிக்கை துரியோதனம் மகிழ்ந்து கையசைத்து விடை பலராம சக்கரவர்த்தி போனான் மாமா சண்டவன் வந்தா என் பக்கம் துணைக்கு வாங்கும் கிருஷ்ணன் அழுத்தியா உம் என்ன சொன்னா உரகுருவாணி படை துணைக்கு வருகிறது அவன் தரணா அவர் மட்டும் அர்ஜுன் தேர் மட்டும் ஓட்ட போறாராம் நீ என்ன சொன்ன சரின்னு சொல்லிட்டேன் அடமடியா தப்பு பண்ணி நீ அவன் தேர் மட்டுமா ஓட்டுவான் அவன் எதையதையோ செய்வான் மாமா இருந்தாலும் பரவாயில்ல அரசரை கூட்டம் நம்ம பக்கம் தான் அதிகமா இருக்குது பாத்துக்கலாம் வாங்க மகிழ்ந்து சென்று துரியோதன பாட்ட நார்கிட்ட பேசுறான் அத்தீனாபுரியிலே தாத்தா எப்படி பகவான் மட்டும்தான் தேர்வட்ட போற அர்ஜுனி மற்ற எல்லா யாதவர் எல்லாம் எனக்கே வருகிறது எல்லாம் கூட்டா ஒரு காகா உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு போட்டா ஓடும் ஆயிரம் காக உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு கல்லை போட்டா ஓடும் நீ அழைத்து வந்திருக்கிற கூட்டங்கள் எல்லாம் பகவான் கல்லை பயன்படுத்தி அர்ஜுனன் அடித்தடித்து உங்களை விரட்ட போறான் ஏமாந்திட்டியே துரியதனா அப்படியானால் நான் வெற்றி பெறவே முடியாதா தாத்தா ஏன் முடியாது முயற்சிக்கலாம் என்று ஆர்தலாக பீஷ்மர் சொன்னார் இப்ப இந்த திருதராட்ட மகாராஜா என்ன ஆயிட்டது கண்டிப்பா துரியோதனன் நாடு கொடுக்க மாட்டான் பாண்டவர் சண்டைக்கு வருவார்கள் பீமேனன் நூறு பேரையும் அழிப்பேன் துச்சாதன ரத்தத்தை குடிப்பேன் என்று சபதமும் சத்தியமும் எதிர்க்கிறான் என்று பயம் வந்தது அதனால் அவரு சஞ்சயர் என்ற மகிழ்ச்சியை அழைத்து பாண்டவர் எல்லாரும் கோபமா வேகமா இருந்தாலும் தலையிற்கு அங்க வாளாடாது அதையினாலே தர்மராஜா போய் நான் சொல்ற செய்தியை சொல்லி வாங்கு தூதாக அனுப்பினார் கந்தபுராணத்தில் ஒரு தூதி வீரவாக தூதி ராமாயணத்தில் ரெண்டு தூது ஆஞ்சநேயர் தூது அங்கதன் தூது மகாபாரதத்தில் மூணு தூது உலகன் தூதி சஞ்சயன் தூதி கிருஷ்ணன் தூதி இந்தொரு தூது கூட கடோக்கையன் தூது என்று சொல்வார்கள் இரண்டாவதாக சஞ்சயன் தூது அந்த சஞ்சய மகா முனிவர் பாண்டவர் வந்து சந்திக்கிறார் பாண்டவர்கள் அவரை ஆசனம் போட்டி மரியாதை செய்கிறார்கள் சோடச்ச உபசாரங்கள் எல்லாம் செய்கிறார்கள் வந்த விஷயத்தை பேசுகிறார் தர்மராஜா ராஜ்யம் தர என்றுதான் உங்கள் பெரிய தகப்பனார் நினைக்கிறார் துரியோதனன் பேராசையினாலே கொடுக்க மறுக்கிறான் அதற்காக தாயாதியாய் பங்காளியாய் உடன்பிறந்த சகோதரராய் இருக்கிற நீங்கள் அடித்துக் கொண்டு அவர் விரும்பவில்லை 13% ஆண்டுகள் காட்டிலே வாழ்ந்து பழக்கம் இருக்கிற உங்களுக்கு மீதிருக்கிற காலமும் நீங்கள் காட்டிலேயே சென்று வாழ்ந்துவிட்டால் சண்டை வராது நாட்டை விட பல உயர்ந்தது காடு காட்டிலேதான் தவஞ்செய்ய முடியும் யாகம் செய்ய முடியும் யோகம் செய்ய முடியும் உலக வாழ்க்கை என்ற மாயையில் உடல வேண்டாம் துரியோதன ஒத்து வாழ ஆகையினாலே நீங்கள் காடு செல்வதே சிறந்தது பெரியோர் சொல்லை துரியோதனம் தான் கேட்கல நீங்களாவது கேட்டு நல்வழிப்படுங்களப்பா தருமருக்கு இந்த கருத்துல உடன்பாடு இல்லை இருந்தாலும் பெரியத்தக்கப்பனார் பேச்சு மீறவும் முடியாது ஐயா சாமியாரே அரசருக்குரிய தர்மத்தை முடித்து பிறகு நான் காடு செல்கிறேனே அந்த நேரத்தில் பீமனுக்கு கோபம் வந்தது அவன் பார்த்தான் நீங்கள் இரண்டு பேருக்கும் பொதுவா இருக்கிறவர்கள் நீங்கள் இப்படி பேசுவது அறமாகாது பதிமூன்று ஆண்டுகள் கழித்து வந்து காட்டால் குடுக்க மறுத்த துரியோதனே அழியப் போகிறான் போறதாகிய பூமி சாலையின் வேலை சூழ்தரி பூமியில் பரமான சுயோதனாதியர் என்று பசி பசிப்படுத்தி எங்கள் பெரிய தகப்பனார் போய் சொல்லுங்கள் நாங்கள் இங்கே ஒரு யாகம் செய்யதாம் போகிறோம் காட்டிய அல்ல குருக்ஷேத்திர பூமியிலே துரியோதன கௌரவர்கள் என்ற மூன்று பசுக்களை வைத்து அந்த கௌரவரை அட்ஜித்து வெட்டி கொன்று யாகம் செய்யப் போகிறான் துரியோதனன் என்று போய் சொல்லுங்கள் பாண்டவரை பேரும் காடு போனாலும் பீமஜேனன் காடு போக என்று போய் சொல்லுங்கள் திச்சாந்த ரத்தத்தை குடிக்காமல் விடமாட்டேன் என்று போய் சொல்லுங்கள் என்று கர்ஜனை செய்து கதை மேலே கைய வைத்தான் பீமஜேன எங்க நம்ம கதை மேலேயே கை வைப்பானோ என்று அங்கே பிடித்த ஓட்டம் அத்தீனாபுரி வந்து நின்னர் அந்த சஞ்சய் மகா முனிவர் திருதராட்ச மகாராஜா விஷயம் காட்டார் ஐயா நான் சொல்லுகிற போது தர்மராஜா கொஞ்சம் ஆலோசனை மற்றவர்கள் அமைதியா இருந்தாங்க ஆனா அந்த கருத்த பெருத்த வடிவமா இருக்கிற என்ன வேகம் என்ன கோபம் கண்களெல்லாம் சிவந்து நெருப்பு புரியா என்னை நோக்கினான் அவன் யாகம் பண்றேன்றான் ஆனால் அது காட்டிலே இல்லை உங்கள் பிள்ளைகளாயிருக்கிற நூறு பசுக்கள் கௌரவர்கள் என்ற அந்த கௌரவர்களை வெட்டி யாகம் பண்ண போறானான் துற்சாத ரத்னத்தை குடிக்கின்ற வரையிலே ஓவில்லை என்று சவால் விடுகிறான் சபதம் செய்கிறான் கொக்கரிக்கிறான் ஆர்பரிக்கிறான் கண்டிப்பாக இதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆயுள் குறைவாகத்தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் நெடுங்கினார் திருதராட்டர் மகாராஜா பாண்ட கட்சி இரண்டாவது தர்மராஜா பேசாம காடே போடலாமான் யோசிக்கிறார் மற்ற நான்கு தம்பி மாறும் மறுக்கிறார்கள் அந்த நேரத்தில் தெளிவான முடிவு எடுக்க எனக்கும் குழப்பமாக இருக்கிறது நீங்கள் தான் ஆலோசனை சொல்லணும் என்று பாண்டவர்கள் பகவான் திருவடியிலே விழுந்தார்கள் அப்பா... தெளிவான முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐந்து பேருமா சேர்ந்து பதில் சொல்லுங்க பெரியப்பா மகன் தானே நாடாடட்டும் என்று விட்டுவிட்டு நீங்கள் காடு போக போவீர்களா அல்லது வீழ்பவன் யார் வாழ்பவன் யார் வெற்றி அருகி என்று இரண்டிலே ஒன்று பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா உங்களுக்கு காடா நாடா சண்டையா சமாதானமா சேர்ந்து எனக்கு பதில் சொல்லுங்கள் ஐந்து பேர் கருத்தும் அமைதியாயிட்டாங்க தர்மராஜா தர்மராஜா உன்னுடைய கருத்தை முதலில் பேசி பிறகு நான் தனித்தனியே கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி நீங்கள் பேசறத பார்த்தா வைராகி முற்ற மாதிரி இருக்கிறதே பெருமாள் மிக மூட்டி காட்டிலே மூங்கில் காடிகள் கோடை காலத்திலே ஒன்றோடு ஒன்று உரசுகிற பொழுது தீப்பற்றிக் கொள்ளும் கிருஷ்ணா இரண்டு மூங்கில்கள் உரசி தீப்பற்றுகிற பொழுது ரெண்டு மூங்கில் மட்டுமா எரியும் அந்த மூங்கில் காடே அல்லவா எரியும் இது இரண்டு குடும்பத்து பிரச்சனை சண்டை என்று வருமானால் இரண்டு குடும்பம் மட்டுமா அழியும் எத்தனை எத்தனை தேசத்து ராஜாக்கள் வாழ வேண்டிய இளவரசர்கள் யுவராஜாக்கள் மண்ணின் மைந்தெல்லாம் அடிந்து ரத்த ஆறு ஓடிமே குளத்திலே உயிர் வாழ்கிற தாமரை மலரானது சூரியனை பார்த்தால் மலர்கிறது சந்திரனை பார்த்தால் மூடிக்கொள்ளுகிறது அதே குளத்திலே உயிர் வாழ்கிற அள்ளி மலர் என்ற கைரவ மலரானது சந்திரனை பார்த்தால் மலர்கிறது சூரியனை பார்த்தால் மூடிக்கொள்கிறது குணத்தாலே மாறுபாடு இருந்தாலும் ரெண்டு மலர்களும் ஒரே குலத்திலே வாழ்வது போலே எங்கள் இரண்டு குடும்பத்துக்குள்ளே மனவேறுபாடு ஏற்பட்டாலும் ஏதாவது சமாதானம் செய்து வாழ முடியுமா என்று ஆலோசனை சொல்லுங்கள் கிருஷ்ணா சண்டை என்று வருமானால் வில்வியாத எங்களை சொல்லித்தந்த குருநாதர்களையும் எங்களை அன்போடு வளர்த்த எங்கள் பாட்டனையும் சொந்த பந்தக்களையெல்லாம் அழித்து ரத்த ஆட்சியிலே ஒரு ஆசனம் போட்டு ஆட்சி செய்வதை நான் விரும்பவில்லை சமாதானத்திற்கு வழி சொல்லுங்கள் கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொன்னாரு சமாதானம் பேச வேண்டிய சண்டைன்னு ஆர்வரிக்கிறான் சண்டைக்கு வேகமா புறப்பட வேண்டிய நீ சமாதானங்கிற அப்பா தர்மராஜா உன்னுடைய நல்ல மனதை தெரிகிறதே ஆனா பார்க்கிற கேட்கிற ராஜாக்கள் என நினைப்பார்கள் தெரியுமா தர்மர் துரியோதன படைபலத்தை பார்த்து அஞ்சினார் என்று தவறாக பேசுவார்கள் இதை காட்டை வீமனுக்கு கொஞ்சம் சூடு எரியாத்தே பகவான் சொன்னார் அதன் வரை தர்மராஜா ஒரு ஆலோசனை சொல்றார் ஆண்டவனே எங்களுக்காக நீங்கள் எத்தனை எத்தனையோ செய்திருக்கிறீர்கள் அத்தினாபுரி வரையிலே நீங்கள் எங்களுக்காக போய் துரியோரத்திலே நாடு காட்டால் ஆண்டவன் வந்தார் என்று மகிழ்ந்தவன் நாடு தருவான் சமாதானமாக வாழ்வதற்கு எனக்கு தெரிகிற யோசனை செல்லுகிறேன் அவன் நாடு கொடுத்தா வந்து உங்களுக்கு சொல்றேன் துரியோதன மனசுல இருக்கிற செய்தி பகவானுக்கு தெரியும் பகவான் மனசுல என்ன தர்மருக்கு தெரியல எறிகிற நெருப்புல சமாதானத்துக்காக அணைகிறதுக்காக பெட்ரோல் ஊத்துறாரு நெருப்பு பொழுது பெட்ரோல் ஊத்துனா அணையுமா சண்டை நடத்தனே நூத்தி எட்டு ஏக ஆண்டுகள் மனித வடிவத்தை அடைந்து பூமி தேவிக்கு வாக்குத்தையும் வந்த பெருமாள் கூப்பிட்டு நீ சமாதானம் செய்யினார் இவர் ஏற்கனவே காரணமா அத்தினாபுரி போகணும் எண்ணி இருந்தார் அத்தினாபுரி போனார் ஆயிட்டு இவரா போகல ஆனா போக வேண்டிய வேலை பகவானுக்கு இருந்தது யாழ் மனத்தும் இருக்கும் ஜோதி இறைவன் என்பார் வள்ளலார் அதுபோல நீ போனா சமாதானம் ஆகும் சமாதான ஆகலன்னா சந்தைக்கு நாள் அங்க வைக்கட்டுமான பகவானுக்கு தெரியாதா சுவாமி நான் நினைக்கிறது நல்லதான் நினைப்பேன் ஒருவேளை எங்களை வேண்டி ராஜ்யத்தை பெருமானி ஐந்து நாடும் கொடுக்க மறுப்பானால் சந்தைக்கு நாள் வைக்கட்டுமா தர்மராஜா ஐந்து நாடும் கொடுக்க மறுப்பானால் ஐந்து வீடு கேளுங்கள் கிருஷ்ணா ஐந்து வீடும் கொடுக்க மறுப்பானானால் சண்டையின் நாள் வைக்கட்டுமா தர்மராஜா பகவான் வாயத்திற்கு போதெல்லாம் சண்டை சண்டை என்றார் அதான் நடக்க போது தெரியும் கொடுக்க மறுப்பானால் அடி போரி வேண்டி ஐந்து வீடும் கொடுக்க மறுப்பானால் சண்டையை வேண்டி வாருங்கள் பகவானே என்று சண்டை விரும்பாதே சமாதானத்தை விரும்புகிற தர்மராஜா கண்ணீர் அவர் வைக்கணும் நாளைக்கு ஒரு காலத்தில் சண்டைக்கு நாள் வேங்கன்னு நான் சொன்னா தம்பி பேச்சு நீங்க முடிவு பண்ணீங்க என்று தர்மராஜா வெளியிட்டார் என்ன பண்றது பாண்டவர் தலைவன் தர்மராஜா அவர் வாயால் வரவேண்டும் என்று வரவழைப்பதற்கு பகவான் படாது பாடுபட்டார் அப்பா தர்மராஜா என் தள்ளிப்போ நான் கிட்ட பேசணும் என்று திரும்பி அப்படி பீமனை பார்த்தார் பீமனுடைய கண்கள் கோவை பழம்போலே சிவந்திருக்கிறது கோபமா பார்க்கிறேன் தர்மராஜா அவர் மன கருத்தை அவர் பேசுனார் உன் மனசில் இருக்கிற கருத்தை நீ பேசு விரி குழறி பயில் தொடினா முறையிடுனா வெகுளேல் என்று அண்டவனே எங்க அண்ணாவுக்கு வேலை கிடையாது யார்கிட்ட சமாதானம் பேசுறதுன்னு ஒரு அளவு கிடையாதா ஒரு கணக்கு கிடையாதா ஒரு கருணைக்கு அளவு கிடையாத ராஜராஜாக்கள் இருந்த பிரம்மாண்டமான சபையிலே எங்கள் தேவியை கொண்டு வந்து மேலாடி எடுத்து அவமானம் செய்தார்களே கௌரவர்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்று முறையிட்டாலே பாஞ்சாலி அந்த காலத்திலே இருந்து பதிமூன்று ஆண்டு காலமாக அந்த குந்தலிலே எண்ணெயிடாமல் சேப்பிடாமல் மலரிடாமல் விரித்த கூந்தல் விரித்த பார்வையோடு இருக்கிறாளே சண்டை வந்தால் தானே துரியோதனர் மாழ்வார்கள் மாண்டால் தானே பாஞ்சாலி கூந்தலை முடிப்பாள் பதிமூன்று ஆண்டு காலமாக விரித்திருக்கிற குந்தல் இன்னும் எத்தனை ஆண்டுகளை இப்படி விரித்திருக்க வேண்டும் என்று என் அண்ணா நினைக்கிறார் துரியோதன செய்கின்ற கொடுமை விட என் அண்ணா காட்டுகிற கருணையே என்னை வாழ்த்துகிறது பெருமானி என்ன தூது வேண்டி இருக்கிறது அறியாதவன் போய் சொன்னால் அறிவனோ ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டோம் உலக போய் அது சமாதானம் ஆகல மறுபடியும் என்ன தூது அந்த நேரத்தில் தர்மராஜா என் சிங்கமி கோபப்படாதரா குற்றம் பார்த்தால் சுற்றமில்லை விமஜேனா உன் கோபத்திலே நியாயம் உண்டு என்றாலும் இந்த நேரம் நாம் அவசரப்பட்ட பழிதான் வரும் போர் செய்து புகழ் பெறுவதை விடவும் பொறுமையாயிருந்து புகழ் பெறுவது சிறந்தது வீமஜேனா என்று தர்மராஜா சமாதானம் சொன்னார் வீமன் மனசு சமாதான ஆகலை பொங்கி எழுகிறார் ஆண்டவனை பார்த்து வீமஜேனம் கேட்கிறார் கிருஷ்ணா என் கையிலே இருக்கிற கதை எப்பேற்பட்ட கதை மலை கண்டது என மலை கண்டதனையன் கைமரதன் என் வழிகண்டும் பகவான் மனிதன் சிலை இருவரு பொரும் திரல் கண்டும் யமக்காக திருவான் என்ற ஆலை கண்டும் இவள் விரித்த குடல் கண்டோம் இமப்பொழுதில் நேரா தம்மை கொலை கண்டோம் மகிழாமல் அவன் கொடைக்கில் உயிர் வாழக் குறிக்கின்றாயின் கையிலே இருக்கிற கதை எப்பேற்பட்ட கதை சத்துரு காதனி என்ற பெயருடைய கதையல்லவா இந்த கதையை பார்த்தாவது துரியோதனன் பயந்திர ஐயத்தை தந்திருக்க வேண்டாமா கண்ணா பதிமூன்று ஆண்டுகளுக்கு அழித்து வந்தவுடனே என் அண்ணாவை ராஜ மரியாதையோடு அழித்து ராஜ்யத்தை தந்திருக்க வேண்டாமா துரியோதனே என் கையிலே இருக்கிற கதையை பார்த்தவன் அஞ்சவில்லை என் அருமை சகோதரன் அர்ஜுன பெருமான் கையிலே இருக்கிற பாசுபதாஸ்திரம் எப்பேற்பட்டாஸ்திரம் இமயமலை சாரலிலே ஐந்தரை ஆண்டுகள் கடுமையான தவஞ்செய்து அக்னிமத்தியிலே தவம் பலனாக ஆண்டவன் சிவபெருமானாலே கொடுக்கப்பட்ட அஸ்திரம் அல்லவா பதினான்கு உலகம் அக்னிக்கு இரையாகுமே புல்புண்டு இல்லாமல் அழியுமே அப்பேற்பட்டே என்று அந்த பாசுபதாசிரத்தை பார்த்தாவது பயந்தவன் ராஜ்யத்தை தந்திருக்க வேண்டுமே கிருஷ்ணா என் கதையை பார்த்தும் அஞ்சவில்லை அர்ஜுன பெருமாள் கையிலே இருக்கிற அசுரத்தை பார்த்து அஞ்சவில்லை இரண்டு பேரும் ராஜசிங்கங்கள் ால் போக்கு சமாளிக்க முடியுமா என்று எங்கள் மல்யுத்த வில்யுத்த ஆற்றலை பார்த்து அஞ்சிருக்க கண்ணா என்று அழைத்த என்ன என்று வந்து உதவி செய்வதற்கு நாராயணனே நீங்களே துணையாக இருக்கிறீர்கள் உங்களை பார்த்தாவது அவன் பயந்திருக்க வேண்டாமா அஞ்சிருக்க வேண்டாமா பதிமூன்று ஆண்டு திரியோதன சாகனம் அவன் உடம்பிலே இருந்து வெளிப்படுகிற உயரத்திலே என்னையாக தேய்த்து முடிப்பேன் என்று சபதம் இருக்கிறது பஞ்சாலே குந்தலை பார்த்தாவது அவனை கொலைகண்டு மகிழாமல் அவன் குறைக்கீழ் உயிர்வார குழிக்கின்றாயே அவனுக்கு என்ன இனிமேல் மறுபடியும் மறுபடியும் அவனை சமாதானம் பேசுகிறேன் அவன் குடைக்கீழ கப்பங்கட்டி நாங்க வாழ வேண்டுமா என்னை அனுப்பங்கள் தூது கொன்று விண்ணுலகன் அனுப்பி அவன் அமர்ந்திருக்கிற ஆசனத்திலே என் அண்ணாவை அமரவிக்கிறேன் உன் கோபம் நியாயமானதுதான் ஆனாலும் தலையிற்க வளாடக்கூடாது கடும் கோபம் தனி கையில் மனசுல என்ன இருக்குது அத்தனை என் மனசுல இருக்கிறது நீ நினைக்கிறதாண்டா நடக்க போகுது இருந்தாலும் அண்ணன் சொல்ற போகுது தம்பி கொழுக்கணும் தர்மராஜா பேச்ச நீர் உன் தம்பிமார்க்கேதெல்லாம் நடைபெறும் அமைதியா இரு என்று தலைவான் சொன்னது என்றான் என்ன தலைவர் தலைவர் என்றான் வித போட்டது மகாபாரத்தில் உயர்ந்த வார்த்தையினாலே சொல்லி சமாதானம் செய்தாராம் அதை பயன்படுத்துறான் போலீ அப்ப அர்ஜுன பெருமாளை பார்த்தார் அர்ஜுனா தருமரும் பீமஜனனும் அவரவர் கருத்தை பேசினார்கள் உன்னுடைய கருத்து என்ன ஆண்டவரே கிருஷ்ணா எதிர்த்தவர்கள் யாராக இருந்தாலும் அழிக்க என் கையில் அஸ்திரம் இருக்கிற பொழுது ஏன் தூது சொல்ல வேண்டும் தீண்டாத கற்புடைய செழுந்திருவை துயில் ஒன்றின்றி நீண்டானே கரியே நிமலாய் நின்று சுவார்போல் அதி கண்டி மன்னவையில் யாமிருந்த மாசி தீர வேண்டாவோ வேண்டிவதி மேம்படி நல்லறமேயோவேந்தர் வேந்தி காப்பாற்றீங்கள் காப்பாற்றுங்கள் என்று ராஜசபையிலே எங்கள் தேவி அலறி அலறி அழுகின்ற பொழுது ஐந்து பேர் புருஷால் மலை மலையாயிருந்து கொண்டு கதாயுதம் வில்லாயுதம் வாழாயுதம் போன்றே பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு போலே இருந்தோமே கிருஷ்ணா அந்த குற்றம் தீர வேண்டுமானால் அதற்கு காரணமாயிருக்கிற கௌரவ கூட்டங்களை எல்லாம் அழித்து அந்த பாஞ்சாலியின் கூந்தலை முடிப்பதுதானே நியாயம் நீங்கள் தூது சென்றால் மட்டும் துரியோதனன் நாடு தரப்போகிறானா அவன் அழுகின்ற காலம் முடிந்திறிதிகளை தர்மங்களை பேசினாலும் அவன் செவியில் ஏராது அவன் விதிமுடிந்தது பெருமானே போனாலும் பொறைவியன் புகன்ற எல்லாம் விதி முடிந்திட்டது என்று அர்ஜுனன் பேசுறார் ஒரு கல்லர் நிலத்திலே எவ்வளவுதான் ஆழ உழுது பயிர் மருந்து போட்டாலும் பாடுபட்டாலும் முழு விளைச்சலை தராது அது புத்தி பாம்பை எவ்வளவுதான் ஆசை காட்டி பாசங்காட்டி தேன் கொடுத்து பால் கொடுத்து அமிர்தமே கொடுத்து வளர்த்தாலும் அந்த பாம்பு முதலாளிக்கு திருப்பி உபகாரம் செய்ய என்ன செய்யும் விஷத்தை தான் கொடுக்கும் பாம்பின் மேலே குற்றம் இல்லை அதுகிட்ட இருக்கிறது அதானே துரியோதனன் கல்லர் நிலத்துக்கு உமையானவன் துரியோதனை பாம்புக்கு சமமான ஆகையினாலே நீங்கள் போகின்ற தூதி வீணாகும் பெருமானில் என்று தூதை விரும்பாத சமாதானத்தை விரும்பாத அர்ஜுனன் தன் கருத்தை பேசினார் நல்லது அர்ஜுனா என்று பகவான் அடுத்ததாக நகுலனை அப்படி திரும்பி பார்த்தார் நகுலன் சொல்றாரு அண்டவனே கிருஷ்ணா எங்கள் வம்சத்திலே முதல் தலைமுறையிலே வந்தவர் சந்திரன் அவர் புள்ள புதமகாராஜா அவர் பிள்ளை மூன்றாவது தலைமுறையிலேயே புருத சக்கரவர்த்தி அவர் ஆட்சி காலத்திலே தேவலோக பெண் ஊர்வசி ஒருவன் சிறையெடுத்தான் தேவரே கண்டு நடுங்கினார்கள் அந்த அசுரேந்திரனோட போர் புரியாது நடுங்கினார்கள் எங்கள் பாட்டன் அந்த அசுரேந்திரனை அழித்து தேவ பெண் மானத்தை காப்பாற்றி தேவியந்திரன் ஒப்படைத்தார் அதன் காரணமாகவே தேவியேந்திரன் அன்பளிப்பாக அந்த பெண்ணை திருக்கல்யாணம் செய்து தந்தார் அவள் வயிற்றிலே பிறந்தவர்தான் நான்காவது தலைமுறையிலே வந்த ஆயு அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் நாங்கள் முப்பத்தி ஆறாவது தலைமுறையிலே ஆனால் எங்கள் மனைவியின் மானம் போகிற பொழுதே வேடிக்கை பார்த்தோம் கிருஷ்ணா போகின்ற அரசர்கள் எல்லா இடத்திலேயே துரியோதனே காட்டிலே கனவர்களை புசித்த பாண்டவருக்கு என் எதிர்க்கிற பலம் என்று மிக கேவலமாக சொல்லிக்கொண்டிருக்கிறார் இதற்கு மேலும் நாங்கள் சமாதானம் பேசினால் அவன் சொல்வதல்லவா உண்மையாகும் ஆகையினால் சண்டையே நானும் விரும்புகிறேன் கிருஷ்ணா என்று அவர் கருத்து சொன்னார் நல்லது நகுலா என்று பகவான் சகாதேவனை பார்த்தார் சகாதேவன் இளையவன் கோழ்களாலும் பர்றாள்ல இருந்தால் ஐவராம் அவனிபருக்கு நினைவு ஏது என்றார் அஞ்சு பேர்ல அவன் ஒரு ஆள் மனுஷனா மதித்துக் காட்டையான ஒரு கொள்கலாம் அறிவில் சிறந்தவனே புகழ் உடையவனே உன் கருத்தையும் சொல்லி என்று காட்டான் சகாதேவன் பேசறதுதான் பகவானுடைய மனசை உரிக்கிட்டது என்று நூலாசிரியர் எழுதுகிறார் பாண்டவரில் இளையவனாக மனித வடிவத்திலே சகாதேவன் வாழ்ந்தாலும் அவன் பற்றற்ற ஞானி என்று பரிசாற்றுகிறார் சகாதேவா உன் கருத்தை பேசினார் சகாதேவன் சொல்றார் சிந்தித்தபடி நீயும் சென்றாலும் ஒழிந்தாலும் செறிந்த நூறி ஏய் கிருஷ்ணா எதை எதை எப்படி எப்பொழுது செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நீ சிந்தித்து விட்டாய் அதன் செய்துட்டு போயே நீ என்ன சொல்லுகிறாய் நீ என்ன சொல்லுகிறாய் நீ என்ன சொல்லுகிறாய் நீ கேளுக்கறத பார்த்தா நாங்க சொல்றது செய்யறதுக்க வந்துருக்கிற நீ நாடு போனா எனக்கு என்ன போகலனா நூறு பேருக்கு இருக்கிற துரியோதன் நாடு தந்தால் எனக்கு கொடுக்க மறுத்தால் எனக்கென்ன பாஞ்சாலி கூந்தலை முடித்தால் எனக்கென்ன முடிக்க மறுத்தால் எனக்கென்னாயோ அது செய்தார் சிந்தித்தபடி நீயும் சிந்தித்ததை செய்திடு முடிவுக்கு நீ முடிவானவன் உ மனசுல முடிவு எனக்கு தெரியும் அதனால என்னிடத்தில் ஏன் நீ ஆலோசனை கேட்கிறாய் முருகவிழ்க்கும் பசுந்துளப முடியோனே அன்று முளைப்பால் உண்டு குழந்தையா இருக்கிற காலத்தில் பூதகி என்ற அரைக்கியானவள் வந்து பால் கொடுக்கிற பொழுது குடிப்பது விஷப்பால் கொடுப்பது பூதகி அனுப்பியது தாய் மாமன் கம்சன் என்று அந்த பூதகி குழந்தையிலேயே கொன்று குவித்தவன் நீ கம்சலால் அனுப்பப்பட்ட அறையர்கள் அத்தனை பேரையும் அழித்தவன் நீ எதற்காக அவதார நோக்கத்தை சொல்ல தொடங்கினார் சகாதேவன் உடனே பகவான் பாயப்படுத்திட்டார் உன்னுடைய கருத்தை சொல்றேன்னா என் கதையா சொல்லு தர்மராஜா என் இளையவன் இல்லையா அவன் ஏதோ வளர்றான் இவன்கிட்ட போய் நான் கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன்னு பதினாறாயிரம் தூண்களையுடைய ஒரு மண்டபத்துல தனியா சகாதேவன் அழைத்து வந்து என்னடா பேசுறேன் அத்தினாபுரி துரியோதன தூது போற உன் கருத்தை பேசுற வாயில வந்தபடியெல்லாம் வளர்றியே நான் மகாபாரத்து நடத்ததான் வந்திருக்கிறேன் என் மனசுல இருக்கிற அத்தனை கருத்து உனக்கு தெரியும்னு சொல்றேன் நிறுத்தத்துக்கு நீ ஒரு யோசனை சொல்லு பார்க்கலாம் நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ண கோபாலா போரே ரே கோவிந்தா நீபாரதம் அகற்ற மற்றார் கொல்வல்லாரி அண்டவனே மகாபாரத யுத்தத்தை நடத்தணும் ஒரு அவதாரத்தை எடுத்து வந்த நீங்கள் என்ன நிறுத்தத்துக்கு ஆலோசனை காட்டா நான் என்ன சொல்றது கேள்வி காட்டா பதில் சொல்லணும் சொல்லுகிறேன் என்று சகாதியவன் அவர் கருத்து சொல்றார் பாராள கர்ணன் நேகர பாத்தன முன் கொன்றான் காரா கூடல் காலந்து காலில் தலை பூத்த கைபிடித்து நின் கட்டுவான கைபிடித்தே கைப்பிடித்தே நின் கட்டுவனால் வாராமற்கர்ணல் ஞானி என்பது இங்கே தெரியுது பாருங்க பாண்டவரும் கௌரவரும் சண்டை போட்டுக்கிறான் இதற்கு முதலாளி கர்ணார் சகாதேவன் பாராள கர்ணன் நிகர் பார்த்தனை முன் கொன்று அந்த கர்ணனை அழிப்பேன் என்று பகை பாராட்டி கொண்டிருக்கிற அர்ஜுன கொல்லணும் கர்ணன் கிட்ட ராஜ்யத்தை கொடுக்கணும் அர்ஜுன கொள்ளணும் பீமஜனனை கரங்களை கால்களை கட்டி பாதல சிறையில் போட்டி டபுள் பூட்டு போட்டி பூட்டணும் பாஞ்சாலி குந்தலை நாமே முடித்துவிட வேண்டும் ல்லாம் செய்து கிருஷ்ணா உன்னை விட்டா நீ சும்மா மாட்டேன் நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டிவேனேல் வாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றான் உன்னையும் பிடித்து நான் கட்டிவிடுவேன் ஆனால் மகாபாரதம் நடக்காது பகவான் சொன்னார் சகாதேவா நீ குழந்த பையன் நிரூபிக்கிற முன்ன நீ கூறியவை எல்லாம் முடித்தாலும் என்னை நீ கட்டிமாரி எவ்வாறு என மாயல் முன்ன சொன்ன எல்லாம் செய்திருடா என் எப்படி கட்டுவே உன்னை நீதானும் உணராதோய் ஆண்டவனே உங்களை பற்றி உங்களுக்கே தெரியவில்லை எனக்கு தெரியும் உங்களை நான் கட்டிவேன் மாயை எதுவும் செய்யாமல் நேராக நெருப்பிரளானால் கட்டிவேன் என்று சகாதேவன் அன்பின் காரணமாக பேசுறான் உடனே ஆண்டவன் சொன்னார் முதல்ல என்னை கட்டு மற்றவற்றை பிறகு பேசலாம் பதினாறாயிரம் துண்கள் உடைய அந்த மண்டபத்திலே பதினாறாயிரம் கிருஷ்ணராக இறையுன் வடியும் மாறி மாயை செய்து சகாதேவா என்னை கட்டி சகாதேவா என்னை கட்டி சகாதேவா என்னை கட்டி சகாதேவா என்னை கட்டி தொலிவா அருகில் தலிவாக மாறி மாறி குரல கொடுகிறார் சகாதேவம் ஓடுவான் தூணை தேடுவான் கயிறை தேடுவான் பகவான் எண்ணினார் சகாதேவன் ஓடவே இல்லை நிந்த இடத்திலேயே உள்ளத்துக்குள்ளே இருக்கிற இறைவனை ஞானம் என்கிற கயிற்றினாலே கட்டினார் ஆண்டவன் இல்லாத ஒரு உயிர் கிடையாது தன் உடம்புக்குள்ளே இருக்கிற இறைவனை ஞானத்தினாலே கண்டுபிடித்து அன்பனும் கயிற்றாலே கட்டினார் கட்டுண்டார் பகவான் சகாதேவா நீ ஆனவமா பேசுறதா என்பாலே என்ன பிணிச்சுட்ட பரவாயில்ல எனக்கு ரொம்ப இறுக்கமா இருக்குது என்ன கட்ட விடுனார் கயிரா போட்டு கட்டி வச்சுக்கிறார் விடுறதுக்கு மனசுல இடவிடாது பக்தி இருக்கிறதே அந்த பக்தி மறந்துனார் பக்தியினால் எதையும் சாதிக்கலாம் என்று மகாபாரதம் சகாதேவன் மூலமாக இந்த இடத்திலே செய்தி தெரிவிக்கிறது உங்களை விட வேண்டுமானால் மகாபாரத யுத்தத்தில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கொல்லலாம் சகோதரர்கள் ஐந்து பேரை நீங்கள் கொல்லாம இருக்கிறதா வாக்கு கொடுத்தால் உங்களை விடுகிறேன் என்றார் அப்படியே காப்பாற்றுகிறேன் சகாதேவா என்று இறைவன் வாக்கு கொடுத்தார் சகாதேவனும் ஒட்டாரா அங்கிருந்து இரண்டு பேர் அந்த சபையை ஒற்றி வெளியிலே வருகிறார்கள் தேர் பக்கத்திலே பகவான் அத்தீனாபுரிக்கு புறப்பட இருக்கிற தேர் பக்கத்திலே பாஞ்சாலி நின்று கொண்டு சோகமே காட்சியா இருக்கிறார்கள் இறைவனும் சகாதேவனும் இங்க பாஞ்சாலியே கொஞ்சம் கேலி செய்கிற மாதிரி சமாதானம் தான் வா அம்மா அதான் சொல்றேன் சமாதானமா போயிடலாம் இறைவனும் சொன்னார் சகாதேவனும் சொன்னார் இத காட்ட பாஞ்சாலி அப்ப சமாதானமா போறதை பத்தி இவ்வளவு நேரமாக இவங்க பேசினாங்க போல இது அப்படின்னு நினைக்கிறாங்களா பகவானுக்கு எப்பொழுதுமே விகடம் செய்கிற குணம் உண்டு பகவான் விகடம் செய்தார் என்டத்தோடலாம் பகவானோட சேர்ந்ததனால அந்த புத்தி சகாதேவனுக்கு வந்தது என்றும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படிதான் நூலாசிரியர் சொல்றார் பகவானை பார்த்தவுடனே பாஞ்சாலி ஓடி வந்து திருவடியில் விழுந்து அண்ணா கண்ணா கிருஷ்ணா என்ன காரியம் செய்கிறீர்கள் இந்த பாண்டவரின் பேச்சைக் கேட்டு புறப்பட்டு விட்டீர்கள் அத்தினாபுரி ஒரு வேளை துரியோதனன் நாடு கொடுப்பார் ஆனால் என் கூந்தல் இப்படியே எத்தனை ஆண்டுகள் வெறித்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் கிருஷ்ணா தர்மராஜா எப்பொழுது பார்த்தாலும் சமாதான சமாதான என்று பேசுகிறார் என்றால் நீங்களும் அவரோட சேர்ந்து விட்டீர்கள் என்று தன்னுடைய வேதனை பாஞ்சாலி பகவான் கிட்ட தெரிவிக்கிறார்கள் சால கனகல் தனி மைந்தனை முனிந்த காலத்து இளைஞனானவன் எங்கே இருக்கிறான் அறி என்று பிரகலாத ஆழ்வாரிடத்திலே கேட்கிற பொழுது ஆண்டவனே கோவிந்தா நீங்கள் வந்து காப்பாற்ற வேண்டும் என் தகப்பனாறு நல்லறிவு புகட்ட வேண்டும் என்று அந்த பிரகலாத ஆழ்வான் வேண்டின காரணத்தினாலே பிரகலாத ஆழ்வாருடைய பக்திக்காக சிங்க தலையாக மனித உடம்பாக இரண்டு உடம்பாக ஓர் உயிராக நரசிங்க பெருமாளாக எந்த தூணையும் அறிவானோ அந்த இரண்யானவன் என்று எல்லா தூண்களிலேயும் காத்து கிடந்த பெருமாளே கஜேந்திர ஆழ்வார் ஒரு குளத்திலே நீர் அருந்துகிற போது ராட்சிச முதலையானது திருவிடியை பற்றி கொள்ள ஆதி என்று அழித்தவுடனே வேக வேகமாக கருட வாகனத்திலே அந்த ராட்சிக்கு முதலே அழுத்தி கஜேந்திர ஆழ்வார்கி மோற்றன் தந்த பெருமானி கத்தையே குழல் பிடித்து கண்ணிலான் பெற்றெடுத்த பற்றி துளுரியவரும் பார்த்திருந்தார் கோற்றத் தனி திగిரி கோவிந்தா நீ என்றே ஆற்றிக்கும் என் மானாம் யார் வேறு காத்தார் ராஜராஜக் கிளின்றின்ட பிரம்மண்டமான சபையிலே அந்தக் கண்ணில்லாத திருதராற்ற மகாராஜாவுடைய பிள்ளையா விளங்கும்படியான துரியோதன நானவனுடைய உத்தரவினாலே குணம் படைத்த துச்சாதன நானவன் என்னை பிடித்து தரதரையன்றி எழுத்து வந்தி மேலாடை எடுக்கிற காலத்துல கூட வேடிக்கை பார்த்தார்களே இந்த பாண்டவர்கள் கோவிந்தா காப்பாற்ற வேண்டும் கோவி கோவிந்தா என்று அலறி அலறி நான் அழுகிற பொழுது நீங்கள் மட்டுமே வந்து காப்பாற்றவில்லையானால் அன்றே என் மானம் போயிருக்குமே கிருஷ்ணா என்று அவர்கள் வேதனையோடு அழுகிறார்கள் ஆண்டவன் பாஞ்சாலி ஆறுதலும் தேர்தலும் சொல்லி கண்களிலே வருகிற கண்ணீரை துடைத்து அம்மா திரௌபதி அழாதே நீ அழுத காலமெல்லாம் போய்விட்டது இனிமேல் உனக்கு நல்ல காலம் நல்லாய் உன் நருங் கூந்தல் நானே முடிக்கின்றேன் பகவான் அப்ப என்ன பொருள் உன் கூந்தல் முடிகிறேன்னா துரியோதன சாகன தூதே போகல பின்னால் என்ன நடைபெறுகிறது என்பதை முன்னமே அறிகிறவன் இறைவன் தர்மராஜா வந்தார் இதுதான் அரசியல் பேசுற இடத்துல பெண்கள் எல்லாம் வரக்கூடாது என்று அவர் ஒரு பட்டியலே சொன்னார் அரசியல் பேசுற இடத்துல நோய் அதிகம் உடையவர்கள் வயதான பெரியவர்கள் காது கேளாதவர்கள் அதிக கோபமுடையவர்கள் நீதி உணராதவர்கள் பெண்கள் இவர்கள்லாம் இருக்கக்கூடாதான் சுவாமி நீங்க புறப்படுங்க வேகமா தினாபுரி புறப்பட்ட உங்கள் மனசே பாஞ்சாலி கழிச்சுட்டா என்று சமாதம் செய்துமராஜா பகவானை அனுப்புகிறார் பகவான் புறப்படுகிற நேரத்தில் பக்கத்தில் இருந்து பகவானுக்கு இளையவர் சாத்திகையாளர் சொன்னார் அண்ணா தண்டிருந்தது இவன் கரத்தில் தனிவிருந்தது கரத்தில் வண்டிருந்த பூங்குழல் மேல் மாசிருந்தது என இருந்த ராஜசபையிலே துரியோதனம் செய்த பிழையினாலே கோவித்து கண்கள் சிவந்தவளாக பாஞ்சாலி துச்சாதனை பார்த்து பற்று எறிந்து சாம்பலாகுகே என்று எண்ணினாலே அவன் சாம்பலாகி இருப்பான் ஏன் பாஞ்சாலி கோபம் அடையவில்லை தெரியுமான் பண்டிருந்த பூங்குழல் மேசிருந்தது என இருந்தால் ஏற்கனவே போன பிறவியிலே மௌர்க்கரிய முனிவருகி நலாயினியா இந்த அம்மையார் வாழ்கிற காலத்திலே சிவபூஜைக்கு மலர்வரித்து வந்தார்கள் ஈர கூந்தல் அவிழ்ந்து மலர் மேலே பட்டிட்டது பரிசுத்தூஜைக்குரிய மலர் மேலே அசுத்த கூந்தல் பட்டதினாலே அடுத்த பிறவியிலே இந்த பரிசுத்த கூந்தலை மாற்றான ஒருவன் பிடித்து ராஜ்யசபைக்கு இழுத்து செல்வான் என்று அந்த சாமியார் சபித்திருந்தார் முன் பிறவி தொடர்பு தெரிந்ததினாலே துச்சாதன குற்றவாளி இல்லை கூந்தலுக்கு இருக்கிற குற்றம் என்று பொறுமையாயிருந்தார்கள் பாஞ்சாலி பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் காப்பாற்றவில்லையானால் கோபத்தை அடைவார்களானால் இந்த உலகம் தாங்காது வெள்ளம் வருகிற பொழுது அணை போட்டு தடுத்து ஏரியின்னு பேர் வைப்பான் அந்த ஏரி பாய்ச்சல் மூன்று மாதம் ஆறு மாதம் பயிருக்கு பாயும் அந்த காட்டாற்று வெள்ள நேரா வருமானால் பயிரும் அழியும் அதுபோல பெண்கள் அந்த பாஞ்சாலிகனுடைய கூந்தலை விரைவில் முடியுங்கள் என்று பகவானுக்கு ஆலோசனை சொல்லி கூடவே சாத்திகாழ்வாரம் பொறப்படுறார் நிறைய பறைபலங்கள் பாதுகாப்பு எல்லாரும் பொறப்படுறாங்க அத்தனை பேடத்திலேயும் பகவான் விடை அந்த உபல்யா நகரத்திலே இருந்து அத்தினாபுரி நகரம் சென்று அடைவதற்கு இரண்டு தினங்கள் ஆகிறது வழியில நிறைய துறவிகள் முனிவர்கள் ரிஷிகளெல்லாம் பகவானை சந்தித்து அண்டவனே உங்கள் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று அவலா இருக்கிறது காட்டாங்க நாளை மறுநாள் துரியோதன சபையிலே இந்த காட்சியை தருகிறேன் என்று பகவான் திருவாயு மலன் தருளி அத்தினாபுரி எல்லை அருகிலே இருக்கிற செண்பகை போய் தங்கிக் கொண்டு அங்கிருந்து தன்னுடைய வருகை துரியோதனை அவர் ஒரு தூது விட்டார் இவர் வந்ததே ஒரு தூது துரியோதனை இவர் அந்த செய்தியை இவர் ஒரு தூது அனுப்பினார் தூது துரியோதன மகாராஜாவிடத்திலே சொல்லுகிறான் மாமன்ன உங்களை பார்ப்பதற்காக பகவான் கண்ணபெரான் வந்திருக்கிறார் சென்பகை சோலையே தங்கிருக்கிறார் இந்த காட்டு துரியோதனந்த மகிழ்ச்சி அடைந்தான் என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாராம் சென்பகை சோலையிலே இருந்து அத்தினாபுரி அரண்மனை வரையிலே பகவானுடைய திருவடி நோக்காமல் இருப்பதற்காக மலர்களையெல்லாம் பறித்து வந்து காம்ப எடுத்துட்டு நிறைய கொட்டுங்க ஆயிரம் ஆயிரம் பேர் ஓடி வேக மலர் பறிக்கிற வேலையை பார்க்கிறாங்க யாருங்க பக்கம் ஆயிர மகாராஜா பகவான் வருகிற போது ஒரு துளி வெயில் கூட வெப்பம் கூட பகவான் மேனி மேல படக்கூடாது வருகிற பொழுது வரவேற்பு வலயங்கள் கட்டுங்கள் அலங்கார வளைவுகள் கிருஷ்ணா வருக முகுந்தா வருக கோவிந்தா வருக மாதவா வருக கட் சொல்றமே அது அலங்காரம் அலங்கார வளைவுகள் பிரம்மாண்டமா ஆயிரம் ஆயிரம் பேர் மலர்வரிக்கிற வேலை பந்தல் போடுகிற வேலை முட்டி மோதி ஒரே பதட்ட நிலை அத்தினாபுரி லட்ச லட்சமா செலவு பகவானை வரவேற்கிற பொழுது பஜனை பாடலோர் அல்லவா வரவேற்க வேண்டும் என்று பஜன கோஷை வரவேற்கிறான் துரியோதனே பஜனை கோஷியோட பொருட்டான எப்படி பாடுறாங்க பஜனை Govindam oh, Govindam Gopal Radha Ramana Mannavinnai Mannu varittai Maramana indravaneere Mannavinnai Mannu varittai Maramana indravaneere Marama chediyai pooyai kaayai manala thamaajiya maayaa porule Govindam Govindam பட்சி வாகன பரமதயாலா பாட்கட கூட்டிரு கண்ணா பட்சி வாகனா பரமதயாலா பாட்கட கூட்டிரு கண்ணா பாண்டவசூடா பங்கஜ நயனா திருமலையில் வாழ்வங்கட பொருளே கோவிந்தம் கோவிந்தம் கோபாரமணம் அனுமந்த வாகனா அனந்த தயனா துரியோதனம் புறப்படுகிற பொழுது துரியோதனுடைய தாய் மாமன் ஜகுனி வந்தார் இந்த இடத்துல ஜகுனி வந்தது நூலாசிரியரே பிடிக்கலை கொடுமை கூடுமைகாரன் இப்ப ஏன் வந்தான் ஏன்னா அந்த துரியோதனுடைய புத்தி மாத்த போறான் மருமகண்ணிய துரியோதனா எங்கடா இவ்வளவு ஆர்ப்பாட்டமா பொறுப்பேன் நாடே அலங்காரமா இருக்குது லட்ச லட்சமா சர்வ் பண்றியே என்னாச்சு என்னாச்சுப்பா என்ன நாம உங்களுக்கு விஷயம் தெரியாதா ஆண்டவன் கண்ணபிரான் என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார் செண்பர்கள் சோலையிலே தங்கியிருக்கிறார் அந்த இறைவனை வரவேற்கத்தான் இத்தனை ஏற்பாடுகள் பாண்டவன் வருகிறார் வருகிறார் என்று மகிழ்ச்சி துரியோதனா ஏன் வருகிறார் தெரியுமா எனக்கு கருணை செய்ய வருகிறார் எனக்கு அருள் செய்ய வருகிறார் பைத்தியக்காரா பாண்டவர் நமக்கு விரோதி பாண்டவர் சார்பாக அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கேட்டு தூதனாக வந்து கொண்டிருக்கிறான் கிருஷ்ணன் அப்ப கிருஷ்ணன் நமக்கு விரோதிதானே வருகிற விரோதிக்கு இவ்வளவு லட்ச லட்சமாக செய்து வரவேற்பு யாராவது கொடுப்பார்களா மாமா என்ன சொல்றீங்க மாமா உண்மை தண்டா சொ இது தெரியாத நான் நிறைய செலவு செய்தே யாருங்க பாண்டவருக்கு நாடு கேட்டு தூதனாக வருகிறான் நாம் அந்த கிருஷ்ணன் மலர்களை எல்லாம் அப்புறப்படுத்துங்கள் பந்தலை பிரித்து போடுங்கள் வரவேற்பு வளையங்களை தீயிட்டு கொளுத்துங்கள் இந்த பஜன கோஷ்டில போய் பௌ கேட்டாங்க சுவாமி நாங்க போய் தள்ளி அந்த நேரத்தில் பீட்மா பார்த்தார் துரியோதனா வரவேற்க புறப்பட்டது உன்னை போலே என்னை போலே மனிதன் இல்லை அவன் அகில நாயகன் ஆண்டவனை வரவேற்க புறப்பட்டுவிட்டு வழியில் தடை நீ வந்தாலும் வர மறுத்தாலும் நாங்கள் புறப்படுகிறோம் என்று பீட்மரி துரோணரி கருபர் அஸ்வத்தா போன்ற பெரியவங்கெல்லாம் புறப்பட்டாங்க துரியோதனை ஜகுனி முகத்தை பார்த்தான் நான் என்ன பண்ணட்டும்னு கூடவே நீயும் போடா நானும் வரணும் வந்தான் அத்தனை பேருமா வந்து பகவானை பார்க்கிறார்கள் பகவான் திருக்கன் கருணை பார்க்கிறார் கூட்டத்தோடு வந்தார்களே என்று பகவான் இவ்வளவு ரெண்டு நாளா தேர்ல வந்தவர் நடந்தே பொருட்காபுரி அகல அரச வீதியில பகவான் வருகிறார் பகவான் வருகிறார் என்று அந்த அத்தினாபுரி கேள்விப்பட்ட பெண்கள் குழந்தைகள் சகோதரிகள் பெரியவர்கள் குடும்பத்திலே வீட்டிலே யார் யார் என்னென்ன வேலை பார்த்து அந்தந்த வேலையெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு போட்டுட்டு ஓடி வந்து பகவானை தரிசிக்கிறார்கள் பகவானை வரவேற்கிறார்கள் நைவேத்தியம் காட்டுகிறார்கள் மலரால் ஆடையால் தீர்த்தத்தால் சந்தனத்தால் வரவேற்பு செய்கிறார்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் கருணை செய்து கொண்டே அத்தினாபுரி வீதியிலே வருகிறான் ஒரு மாளிகை ஒன்று பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த மாளிகை யாருடையது என்று ஆண்டவன் காட்டார் குருவாச்சாரி முன்னே வந்து பணிந்து ஆண்டவனே இது எனக்கென்று துரியோதனம் கட்டித் தந்த என் மாளிகை இருக்கட்டும் இருக்கட்டும் இதோ ஒரு மாளிகை பிரம்மாண்ட மாதிரி தெரிகிறதே இந்த மாளிகை யாருடையது துருணாச்சாரி முன்னே வந்து பணிந்து இது என்னுடைய மாளிகை நல்லது இந்த மாளிகை யாருடையது என்று காட்டார் பீட்மாச்சாரி முன்னே வந்தி பணிந்து இது என்னுடைய மாளிகை கிருஷ்ணா அப்படியா நல்லது அவனே ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்களும் இரண்டு புறமும் வந்து வந்து இறைவனை அழைத்தார்கள் அங்கெல்லாம் ஆண்டவன் போகல வந்தி வந்தி மாறிங்கினோ மன்னிவனங்கி கூறாருள் விதூரன் வாழ் வளமனை புகுந்தால் அழைத்த ராஜாக்கள் அரண்மனையிலே ஆண்டவன் செல்லவில்லை அழைக்காமலேயே திடீர் என்று மாளிகையை பார்த்து இது யாருடைய மாளிகை என்று காட்டார் எதிராழ்வார் முன்னே வந்தி ஆண்டவனே இது உன்னுடைய மாளிகை மாமா என்னுடைய மாளிகையா எனக்கென்று ஒரு மாளிகை உண்டா என்று இறைவன் இந்த 56 தேசத்து ராஜாக்களை இப்படி திரும்பி நோக்கினார்